இருபத்தி நான்காவது ரெக்கார்டிங் டுவெண்ட்டி ஃபோர்த்து பதினாறாவது உயிரோடு கல்லறை எல்லாம் வல்ல தம்பிரான் சுவாமிகள் எழுதி குவிப்பது என்னவோ என்றார் சேரமான் தலை நிமித்த பாராமலேயே ஏடு எழுதுவது என் வழக்கம் என்றார் தம்பிரான் அந்த எழுத்து அரசாங்கம் எழுத்தா என் தலையெழுத்தா என்று கேட்டார் சேரமான் தலையெழுத்தை நிர்ணயிக்கும்படி சர்வேஸ்வரன் என்னை அனுமதித்தால் அதையும் நான் செய்து காட்டுவேன் என்றார் நாராயண சலீமா எங்கே என்று சொல்லலாமா என்று கேட்டார் சேரமான் அவர் குர குரலில் ஒரு வகையான உறுதி இருந்தது அவளை பற்றியே சிந்திப்பதுதான் என் வேலையா என்று கேட்டார் நாராயண நம்பூதிரி சேரமான் இருந்த வேகத்தில் நம்பூதிரியுடன் நிதானமாக வாதிட அவர் தயாராக இல்லை நிதானம் தவறினாலும் பயனில்லை என்பது அவருக்கு புரிந்தது சலீமா மறைந்தது நம்பூதிரியின் ஏற்பாட்டிலேயே என்று அவர் உறுதியாக நம்பினார் ஆனால் அதை அவரது வாய்மொழியாக பெறுவது எவ்வளவு கடினம் என்பதை சேரமான் நன்கு அறிவார் தான் நின்று பேசும்போது தம்பிரான் சுவாமி அமர்ந்தபடியே தலை தூக்காமல் பேசுவதிலிருந்து அவர் ஏதோ கண்டிப்பான முடிவில் இருக்கிறார் என்பதையும் சேரமான் புரிந்து கொண்டார் அடுத்த ஒரு வார்த்தை பேசாமல் அங்கிருந்து வெளியேறினார் சேரமான் ஒரு மன்னவன் மனிதர்களில் கூட கீழானவனாக காட்சியளிப்பது போல தோன்றிற்று சேரமான் அதற்கும் வருந்தவில்லை அவர் இதயப்பீடம் சலிமா சலிமா என்று அடித்து சலீமா அவளைக்கே போனார் அவள் சிறை வைக்கப்பட்ட அன்றைய தரங்கிரி அவரிடம் வாதாடி பார்த்தால் எச்சரித்து பார்த்தாள் ஆனால் அந்த காதல்கள் விட்டு அழிய மறுத்தது முன்பே நாராயணனம் உதவி செய்திருந்த ஏற்பாடின்படி இரவோடு இரவாக சலீமா கடத்தப்பட்டாள் உதயகிரி மலையே அவர்கள் திட்டமிட்டிருந்த இடம் இப்போது அந்த மலைக்கு கயிறு இல்லாமல் ஏறக்கூடிய சாலைகள் போடப்பட்டுவிட்டன மார்த்தாண்டவர்மனுக்கு தெரிவித்துவிட்டு தளபதி அங்கதன் உதவியோடே சலீமா உதயகிரிக்கு கொண்டு செல்லப்பட்டாள் உதயகிரி மலைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது உதயகிரி மன்னர் தரங்கிரியின் சிறிய தந்தை மலையவேள் அவர்களை வரவேற்றார் சலீமா கண்ணீர் கடலாக இருந்தால் அவளிடமிருந்து எந்த சம்மதத்தையும் பெற தரங்கினியால் முடியவில்லை நடந்த நிகழ்ச்சிகளை தன் சிறிய தந்தைக்கு விவரித்தால் தரங்கினேன் இப்போது சேரநாட்டை காக்கும் கடமை தனக்கு வாய்த்திருப்பதாக கூறினாள் உதயகிரி நாகர்கோவிலேயே சலீமாவை நாகர்கோவிலேயே சலீமாவை கொண்டு போய் வைத்தாள் தரங்கினேன் நாகங்கள் மண்டியிடும் நாகர்கோவில் சலீமாவுக்கு புதியமையாகவும் இல்லை அச்சம் தரக்கூடியதாகவும் இல்லை இதோ பார் நடவாத ஒன்றுக்காக ஆவிய இழத்தல் அறிவுடமே அன்று சேரநாடு ஒரு ஏற்றுக்கொள்ளாது அரசியல் நெறிமுறை மன்னவரை திருத்தியே தீரும் காதல் என்பது ஆயிரம் ஆயினும் கண்ணீர் என்பது ஆறென ஓடினும் நாடே திரண்டு நீதி சொல்லும் போது மரணமே முடிவாகிவிடும் முற்பிறப்பு என்பதெல்லாம் கட்டுக்கதை மன்னவர் அதை நம்பினும் மக்கள் அதை நம்பார் இவ்வுதயகிரியில் அவர் கைதியாக இருந்த காலையிலும் காவலராகத் தோன்றிய வேளையிலும் யான் என்னை உடன் பிறந்தவளாக வகுத்து கொண்டேனே அன்றி ஒரு கணமும் ஆசை உணர்வு பெற்றிலேன் மாற்றார் தன் நாயகன் அதிலும் மன்னவன் வேற்றுச்சமயம் விளையாத நிலத்தில் ஏன் விதைத்தாய் தண்ணீரின்றி உன் கண்ணீரிலேயே அது விளையுமாயின் அதற்கு காவல் இருக்கவும் யான் கடவேன் ஆயின் இது ஏலா ஒன்று எம் மலை மக்கள் யாவரும் மடிவதாயினும் மன்னர் குலத்தை காப்பது எம் பணி அறியாய் நீ அறிவாய் ஒரு நாள் என்றால் நீங்கள் கல்லிலே நாறு உரிக்கிறீர்கள் காற்றிலே விதை நடிகிறீர்கள் கணிந்த கனியை காயாகச் சொல்கிறீர்கள் நான் அரசுகத்தை விரும்பி அவரை மணந்தவள் அல்லல் இது காலத்தை நானே என்றால் சலிமா தரங்கினி பேச பேச அவளுக்கும் தொல்காப்பிய தமிழ் அறிமுகமாகிக் கொண்டிருந்தது மறுநாள் முழுவதும் தனக்கு அனுப்பப்பட்ட உணவு வகைகளை சலிமா தொட்டுக்கூட பார்க்கவில்லை நாகங்களின் சீரல் அவளுக்கு இசையாகவே இருந்தது தரங்கினியும் வாழாக இருக்கவில்லை ஒரு கட்டத்தில் தன் சிறிய தந்தையை அனுப்பி அச்சுறுத்த செய்தால் எதற்கும் சலீமா அசையவில்லை என்று தெரிந்ததும் உதயகிரி மன்னரான தரங்கினியின் சிறிய தந்தையும் அங்கு வந்து சேர்ந்த அங்கதனும் வேறொரு திட்டமிட்டார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் முதல் கட்டத்தில் சில பெண்களுக்கும் மறு கட்டத்தில் தலங்க தளபதி அங்கதனுக்கும் தரப்பட்டது அந்த திட்டத்தின்படி சில மலைநாட்டு பெண்கள் சில மூலிகைகளை பறித்து வந்தார்கள் உதயகிரி மலையில் ஒரு வகையான கனி உண்டு தோற்றத்தில் அது மாதுளம் கனி போல் இருக்கும் சுவையில் இனிக்கும் ஆனால் உண்ட சிறிய நேரத்துக்குள் சு சுயநினைவு சில மூலிகைகளின் சாற்றைப் பிழிந்து அந்த கனியையும் சாராக்கி கலந்து சிறிய மண்கலையத்தில் அதை எடுத்துக்கொண்டு நாகர்கோவிலுக்கு வந்தார்கள் அப்பெண்கள் அங்கே நாகங்களின் பாதுகாப்புக்கு மத்தியில் சோகத்தோடு அமர்ந்திருந்தால் சலிமா கோவிலின் ஒவ்வொரு முறையிலும் புகைச்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தன வந்த பெண்கள் அந்த புகைச்சாடிகளில் நெருப்புக் கங்குகளை போட்டார்கள் தூபம் எழுபது போல புகையெழ தொடங்கியது அந்த பெண்கள் அனைவரும் தங்கள் நாசிகளில் எதையோ தடவிக்கொண்டார்கள் ஆனால் சலிமாவுக்கு அதைத் தரவில்லை சுகமான அந்த வாசனையை அவர் நுகர தொடங்கினால் சுகமான வாசனையும் சுகமான நினைவுகளும் வரும் அல்லவா மன்னவரை பற்றிய கனவுகளில் அவள் ஆழ்ந்தாள் ஆனால் சிறிது நேரத்துக்கெல்லாம் முகமெல்லாம் விறுவிறுப்பது போல அவளுக்கு தோன்றிட்டு தொண்டையும் நாவும் வரல தொடங்கின தண்ணீர் கூட குடிப்பதில்லை என்று அவளது உண்ணாவிரதம் பலமிழந்து விட்டது தொண்டை கல்லாக மாறிவிட்டது போல் அவளுக்கு தோன்றிட்டு தண்ணீர் தண்ணீர் என்றால் தண்ணீர் என்ன பழரசமே தருகிறோம் என்றார்கள் அவர்கள் கணிச்சாறு கலந்த மூலிகை சாற்றை கலையத்தோடு அவள் முன்னே நீட்டினார்கள் அவளுக்கு இருந்த வறட்சியில் மடமடவென்று அதை குடித்தாள் மலைநாட்டு பெண்கள் சாடியில் புகைந்து கொண்டிருந்த தூபத்தை அணைத்தார்கள் சலீமாவுக்கு எல்லாம் புதியவையாக தோன்றினார் காதல் நினைவு மறையத் தொடங்கிட்டு நாகங்களோடு விளையாடத் தொடங்கினாள் மலையவேள் மகளிரை கட்டிப்பிடித்து பாடத் தொடங்கினாள் வாழ்க்கையை அலட்சியமாக பார்க்கும் பாரசீக பாடல் ஒன்று எனக்கு இனி எதுவும் தேவையில்லை நான் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டது பல வர்ணங்களால் ஆன வானவில் போல என் வாழ்க்கையை அமைத்து கொண்டு விட்டேன் அற்புதமான பாரசீக தோட்டங்களில் இனிமையான திராட்சையை உண்டு ஆனந்தமாக நான் பறந்து கொண்டிருப்பேன் எனக்கு யாரும் அடிமை இல்லை நான் யாருக்கு அடிமை இல்லை அவள் பாடினாள் பாடினால் பாடிண்டே இருந்தாள் ஒன்றும் அறியாதவள் போல தரங்கினி மெதுவாக வந்தால் அவளிடம் துள்ளி குதித்துச் சென்று சகோதரி நான் யார் தெரியுமா என்று சிரிப்போடு கேட்டால் சலீமா தெரியுமே சேரமான் காதலி என்றால் தரங்கினி போடி போ நான் யாருக்கும் காதலி இல்லை நான் ஒரு புல் புல் பறவை பேரீச்ச மரங்களின் மீது எப்போதும் அமர்ந்திருப்பேன் ஏன் இப்போதெல்லாம் இந்த பாரசீகத்தில் பேரிச்ச மரங்களை காணும் அடிப்பெண்ணே எனக்கு சில மரங்களை கொண்டு வருவாயா என்றால் சலிமா ஓ கொண்டு வருவேனே என்றால் தரங்கினி கொண்டு வருவதென்ன கொஞ்சம் தூரம் போனால் அங்கேயே அந்த மரங்கள் இருக்கின்றன என்றால் அங்கிருந்த ஒரு பெண் செல்வோமே என்றால் சலிமா அதே போல ஓ செல்வோமே என்றால் தரங்கினி எல்லோரும் நடக்க ஆரம்பித்தார்கள் நடக்க நடக்க தனக்கு மிகவும் பிடித்தமான இடம் இந்த இடம்தான் என்பது போல சலிமா காட்சி காட்சியளித்தாள் அந்த மரம் இந்த பறவை என்று கூறிக்கொண்டே வந்தாள் ஏறக்குறைய பித்து பிடித்துவிட்ட நிலை ஒரு இடத்துக்கு அவர்கள் வந்தபோது அங்கே சுமார் ஐம்பது பேர் பெரிய குழி ஒன்றை வெட்டி கொண்டிருந்தார்கள் அந்த குழியின் உட்புறத்தில் கற்களை பறித்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து சலீமா தொல்லி குதித்தார் இப்படிப்பட்ட குழிகள் அரேபியாவில் மிக அதிகம் எனக்கு இந்த குழிகள் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் இவற்றில் தண்ணீரை நிரப்பி குதித்து விளையாடினால் மிகவும் உற்சாகமாக இருக்கும் ஆனால் ஒன்று இந்த இதில் கொஞ்சம் மீன்களையும் விட வேண்டும் என்றால் சலீமா ஓ அப்படியே இனிமேல் நீங்கள் நிலையாக தங்கப்போவது இவ்விடமே என்றார் மலையவே மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று குதித்தால் சலீமா ங்கினோ கண்ணீர் வந்துவிட்டது சிற்றப்பா இவ்வொன்று மட்டும் வேண்டாம் ஒரு இளம் மகளை உயிருடன் புதைத்தல் அறமன்று மலைக்குடியினர் தங்கள் தலைமுறைக்கு செய்யும் மாசு ஆகும் என்றால் தரங்கினி நீ பெண் பெண்மய் வண்ணமே புலம்பும் ஆயின் திருவஞ்சை களத்துக்கு இது என் கடமை என்றார் மலையவில் குழியின் உள்ளே சிரித்து கொண்டேன் என்றாள் சலீமா அவளை சுற்றிலும் நீண்ட சொதர வடிவமான செங்கற்கள் வைக்கப்பட்டன கழுத்து வரையிலும் அந்த கற்கள் வைக்கப்பட்டதும் தரங்கினி மூர்ச்சையடைந்தாள் தரங்கினி மட்டுமல்ல இழகிய மனம் பழித்த மற்றும் சில பெண்களும் மூர்ச்சையடைந்தார்கள் மேலே கோபுரம் போன்ற ஒன்றை கவிழ்த்து மூடிவிட்டால் அதோடு சலிமாவின் கதை முடிந்துவிடும் ஏற்கனவே செய்து வைக்கப்பட்டிருந்த அத்தகைய கோபுரத்தை பத்து பேர் தூக்கினார்கள் அங்க தன் அவர்களுக்கு ஆணையிட்டு கொண்டிருந்தான் சலீமா வைக்கப்பட்டிருந்த அந்த கற்கட்டை அது அந்த கோபுரம் தாங்கிகள் நெருங்க தொடங்கிய போது பத்து பேர் கைகளிலும் சரமாரியாக கனைகள் பாய்ந்தன பாய்ந்த வேகத்தில் அவர்களது கீழே போட்டதும் கோபுரம் உடைந்து தூளாயிற்று மலையவில் தகைப்போடு வில்லை எடுத்தார் அங்கு தன் எடுத்தான் எதிரே சுமார் ஐம்பது மலை ஜாதி நின்று இருந்த நின்று கொண்டிருந்தார்கள் வில்லும் அம்புமாக அங்க தன் உருவி அவர்களை நெருங்கினான் அவர்கள் தங்கள் மலை வேஷத்தை கலைத்தார்கள் அவர்கள் வேறு யாருமல்ல சேரமான் பெருமாளும் அவரது ஐம்பது வீரர்களுமே மூர்ச்சை தெளிந்த தரங்கினி நடுங்கினால் மலையவிழ் மண்டியிட்டாள் அங்கதன் அடிவணிந்தான் அமைதியாக தரங்கினியிடம் சேரமான் சொன்னார் தரங்கினி தடயம் கண்டுபிடிக்க உதவியதே நீ தான் நீ இல்லை என்றதும் அடித்த முடிவையை நான் எடுப்பதற்கு வசதியாக இருந்தது இப்படி சொன்ன அவர் தம் வீரர்களுக்கு ஆணையிட்டார் வீரர்கள் சலீமாவை சுற்றியிருந்த கற்களை உடைக்க ஆரம்பித்தார்கள் சலீமா கோபத்தோடு சேரமானை பார்த்து யாரடா நீ என்றார் சேரமான் திகைத்தார் பதினேழு சாங்கிய யோகம் சலீமாவை சுயநினைவு இழக்கச் செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள சேரமானுக்கு வெகு நேரமாகவில்லை என்ன இது என்று அதட்டினார் தரங்கினியை பார்த்து தரங்கினி தலை கவிழ்ந்தால் பகைவர்கள் பருகும் நறுவில் நரவில் மரதிக்கணிச் சாற்றை கலந்து வைத்தது பேதைகள் செயல் போர்க்களத்திலேயே அது தர்மமில்லை என்றால் ஒரு பூவையை நினைவிறக்கச் செய்வது எவ்வளவு பேதைமை ம் மாற்று மருந்து கொண்டு வா என்றார் சேரமான் தரங்கினையும் பிறரும் தலைத்தறிக்க ஓடினார்கள் மற்றும் ஒரு மூலிகையை மாற்று மருந்து அதை கொண்டு வந்தார்கள் சலீமா சிரித்தாள் அழுதாள் அவர்களை நெருங்க விடவில்லை குழியில் இருந்த அவளை சேரமான் தன் இரு கைகளால் குழந்தையைப் போல வாரி எடுத்தார் பல பேர் முன்னிலையிலேயே மணலில் அமர்ந்தார் சலீமாவை தம் மடியில் சாய்த்து கொண்டார் தான் நினைவற்ற நிலையிலும் அதற்கு உடன்பட்டாள் சலிமா இதோ பார் அம்மா என்று குழந்தையுடன் பேசுவது போல பேசி தம் உள்ளங்கையில் மூலிகையை தேய்த்து அவள் நாசியின் முன் மாற்றி மாற்றி காட்டினாள் சேரம்மாம் சலிமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்பிற அரசே என்று எழுந்து உட்கார்ந்தாள் மிரண்டு பார்க்கும் மான்குட்டியைப் போல திரண்டு நிற்கும் கூட்டத்தை பார்த்தாள் சரி மற்றவற்றை பிறகு பேசிக்கொள்வோம் நீ வா என்று அவளை கைத்தாங்களாக எடுத்து எழுந்தார் சேரமான் தரங்கினி அண்ணா என்றாள் அவள் அவளிடம் பேசவில்லை ஏன் யாரிடமும் பேசவில்லை தன் ஐம்பது வீரர்களுக்கும் ஜாடையை காட்டியபடி அவர் நடந்தார் மலை இடத்துக்கு வந்ததும் மற்றவர்கள் பின்தங்கினார்கள் தரங்கினி உட்பட அங்கதன் புறவி முன்னே சொல்ல சேரமான் சலீமாவை தன் மார்போடு அணைத்தவாறு ஒரு புறவையில் செல்ல ஐம்பது வீரர்களும் பின்னால் சென்றார்கள் மலை வலயங்களுக்குள் செல்லும்போது சமவெளியில் என்ன நடக்கிறது என்பது சேரமானுக்கு தெரியவில்லை ஆனால் சமவெளியை ஒட்டிய மலைச்சாலைக்கு அவரது புறவி வந்தபோது திருவிதாங்கோட்டில் ஒரு பெரிய சேனை வியூகம் வகுத்திருப்பதை அவர்கள் காண முடிந்தது தயக்கத்தோடு சற்று நேரம் அவர் தம் புறவியை நிறுத்தினார் ஆனால் அங்கதன் புறவியோ அதிவேகமாக போய்கொண்டிருந்தது பிறகு சேரமான் புறவி மெதுவாக நடக்க ஆரம்பித்தது திருவிதாங்கோட்டை நெருங்க நெருங்க அணிவகுத்து நிற்பது மார்த்தாண்டவர்மனின் படைகளே என்பதையும் தலைமை தாங்குவது மார்த்தாண்டவர்மனே என்பதையும் சேரமான் கண்டுகொண்டார் சாணக்கிய நம்பூதிரியின் மூளை எவ்வளவு தூரம் அலைபாய்ந்திருக்கிறது என்பதை அவரால் அறிய முடிந்தது அவரது புறவி நேரே மார்த்தாண்டவர்மனின் புறவிக்கு எதிரே வந்து நின்றது மைத்துனருக்கு வணக்கம் என்றால் மார்த்தாண்டவர்மன் அமைதியாக ம் என்றார் சலீமா பயத்தால் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அந்த அரேபியன் என்னை திருவஞ்சைக் களத்துக்கு செல்ல முடியாது என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றான் மார்த்தாண்டவர் ஏன் யாரிட்ட ஆணை என்று கேட்டார் சேரமான் ஆணையிட்டவன் தென்னாடுடைய சிவன் அவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவன் என்றான் மார்த்தாண்டவர்மன் சைவத்தின் திருப்பணி தனி ஒருவரின் காலடி சுபடுகளை தொடருவதுதானோ சமயங்களில் சமயம் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டித்தான் இருக்கிறது நானும் ஒரு சைவந்தான் என்பதை என் மைத்துனர் அறிவார் என்று நினைக்கிறேன் சமயப்பற்று உறுதியாக உள்ளவர்கள் பிற சமயத்தாரிடம் அன்பு காட்டுவார்கள் இரக்கம் காட்டுவார்கள் கருணை காட்டுவார்கள் ஆனால் காதல் கொள்ள மாட்டார்கள் காதலை கத்தி முனையிலே சந்திக்க செல்வதும் சைவம் தானோ அது சொல்லாததொன்றில்லை அது இல்லாததும் ஒன்றில்லை நான் என்ன சமர்கலத்தில் இருக்கிறோமா சமய சந்தையில் விளையாடுகிறோமா சமயத்தை காக்க சமர் வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் ஒரு நிராயுத போர் செய்வது தான் என் மைத்துனரின் வீரமோ நாடு பிடிக்கும் போரானால் படை கொண்டு வர தவணை உண்டு இது நாடு காக்கும் போர் ஆயுதம் யார் கையில் என்ற கேள்விக்கு இடமில்லை மார்த்தாண்டவர்மா அப்படி கூப்பிடுங்கள் அந்த உரிமை உங்களுக்கு உண்டு நான் வந்திருப்பது உங்களை சிறை செய்ய அல்ல அது என் விருப்பமும் அல்ல சாதாரண காலத்தில் என்னால் முடியக்கூடியதும் அது அல்ல இரத்தபதத்தை காப்பாற்ற அரேபிய கிளியை அரேபியாவுக்கு அனுப்பவே நான் இங்கே வந்திருக்கிறேன் அது உன்னால் ஆகாது இப்போது என்னால் ஆகக்கூடியது அது ஒன்றுதான் என் பிணத்தை பார்க்க விரும்புகிறாயா மனிதர்கள் அழுவதற்கு ஒரு பிணம் தேவைதான் ஆனால் நாடே பிணமாகிவிட்டால் யார் அழுவது வேநாட்டடிகள் வழியை விடப்போகிறாரா இல்லையா சேர நாட்டு ஏந்தல் கிளியை விடப்போகிறாரா இல்லையா நடக்காது நடத்தி காட்டுட்டுகிறேன் என்று சொன்ன மார்த்தாண்டவர்மன் படைகளுக்கு ஜாடை காட்டினான் படைகள் சேரமானை சுற்றி வளைதன அங்கதன் முன் வந்து சேரமான் காலை தொட்டு வணங்கி அவர் இடையில் இருந்த வாளை முதலில் எடுத்து கொண்டான் தடுத்தால் தாமே அங்கதனுடன் போரிட வேண்டியிருக்கும் என்பதால் சேரமான் தடுக்கவில்லை சேரமானின் மார்பில் இருந்த சலீமாவை பலவந்தமாக அவன் கீழே இறக்க முற்பட்ட போது சேரமான் கூச்சலிட்டார் சலீமா ஓவென கதறினான் கொண்டு செல்வதானால் என்னையும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லுங்கள் சலீமாவை நான் தரமாட்டேன் என்றார் சேரமான் மார்த்தாண்டவர்மனுக்கு புதிய யோசனை ஒன்று எழுந்தது நல்லது அப்படியே என்றார் சேரமானும் சலீமாவும் இருந்த படைகளுக்கு நடுவே அவர்களை சிறையில் அடித்த பொழுது மார்த்தாண்டவர்மனின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது போர் கவச்சங்களை களைந்து எரிந்துவிட்டு மலமளவென்று அரண்மனைக்கு ஓடினால் சப்ரமஞ்சத்தில் விழுந்து அழுதான் அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் கம்பீரமாக எழுந்தது அது பகவத்கீதையின் சாங்கிய யோகத்தை பழிச்சென்று உரைத்தது போர் புரிய திகைத்து தன்னை சரணடைந்த அர்ஜுனனை நோக்கி கண்ணன் கூறுகிறார் அர்ஜனா, நீ வருந்துவது முற்றிலும் தவறு எதிரியின் ஆன்மாவை பற்றி வருந்துகிறாயா அல்லது அவரது உடலை பற்றி வருந்துகிறாயா இரண்டுமே தவறானவை ஆன்மா என்றும் அழிவில்லாதது அதை கத்தியால் வெட்டவும் தீயினால் எரிக்கவும் முடியாது உடலோ இயற்கையில் அழியக்கூடியது நீ அழிக்காவிட்டாலும் அது தானே அழிய வேண்டியதுதான் ஆன்மாவுக்கு ஒரு உடல் அழிந்ததும் இன்னொரு உடல் கிடைத்துவிடும் அது இயற்கை அதை எண்ணி உன் கடமைகளை நீ செய்தே தர வேண்டும் கடமையை செய்யும்போது இது ஈஸ்வரனுடைய அருளுக்காகவே என்று எண்ணி செய் அர்ஜுனா இந்த சிக்கலில் இத்தகைய மனச்சோர்வையினி எங்கிருந்து பெற்றாய் இது ஆரியருக்கு தகாது மோட்சத்தை தடுப்பது அபகீர்த்தி தருவது தனஞ்சயா பேடித்தன்மை அடையாதே இழிவான மலர்தளர்ச்சியை நீக்கி எழுந்த நில் கண் கலங்கி கட்டிலில் கடந்த மார்த்தாண்டவர்மன் இந்த நேரத்தில் கீதை படிப்பது யார் என்று எண்ணி எழுது திரும்பி பார்த்தான் அங்கே நாராயண நம்புதிரி ருத்ராட்சத்தில் கை நின்று கொண்டிருந்தார் தம்பிரான் தங்கள் பேச்சை கேட்டு நான் சேரமானை சிறையிட வேண்டி வந்துவிட்டதே என்றான் மார்த்தாண்டவர்மன் பிரமனையே சிறையிட்டவன் கந்தன் அவன் உன்னைப் கலங்கவில்லையே என்ற நம்புவதிரே அமைதியாக வேதாந்தன் பேச இதுவா சமயம் என்றான் மார்த்தாண்டவர்மன் வேதானத்தின் முடிவுதானே ஜனனமும் மரணமும் அதை யார் மீற முடிந்தது அது போலவே இதுவும் அவனிட்ட கட்டளையே மார்த்தாண்டவர்மா தர்மம் இரத்த பந்தத்துக்கு அப்பாற்பட்டது ஒருவன் சைவனோ வைணவோம் வைணவனோ தன் சமயத்துக்காக அவன் தன்னையே இழக்க சித்தமாக இருக்க வேண்டும் ராஜவம்சமே அழிவதா எனும் வேற்று சமயம் என்னை ஆதிக்கம் செலுத்த நான் இடம் தர மாட்டேன் கூடி பழகுதல் வேறு கோட்டையை இழப்பது வேறு சேரமான் யூஜியானா காதல் விவகாரத்தில் நான் ாலும்டுத்துரா இந்த பணியில் உன்னை மட்டும் தான் ஈடுபடுத்தி என்று கருதாதே வேறு சிலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன நாராயண நம்பூதிரி ருத்ராட்சத்தை ஓங்கி தட்டினார் அப்போது எழுந்தது கோதையின் மடியில் விழுந்து பத்மாவதி விம்மல் ஒலியா அந்த ஒலி மார்த்தாண்டவர் விழுந்தது அப்போது நாராயண நம்பூதிரிக்கு ஒரு செய்தி வந்தது திருவஞ்சை களத்துக்கு யூஜியானா வந்துவிட்டாள் என்பதே அது 18. குலதர்ம பத்திரி யூஜியானாவை யூதர்கள் வெகு ஆரவாரத்தோடு வரவேற்றார்கள் அவளது பெண் வாரிசு ஒரு இளவரசுக்கு உரிய மரியாதையோடு வரவேற்கப்பட்டது யூதர் பெண்களெல்லாம் அந்த குழந்தையை ஆவலோடும் பாசத்தோடும் தூக்கி கொண்டார்கள் அதே கண்கள் அதே இதழ் அதே தோற்றம் என்று வர்ணித்தார்கள் சற்றும் விருப்பமில்லாத நிலையில் யூஜியானா வந்தாள் என்றாலும் அவள் வரவேற்கப்பட்ட சூழ்நிலை அவளை மெய்மறக்க செய்தது இப்போது தான் திருவஞ்சைக்களத்தை அவள் உரிமையோடு பார்க்கிறாள் தான் ஆசைப்பட்டது பழிக்கப் போகிறது என்கிற உணர்ச்சியோடு யோகாவா இருந்தாலும் ஒரு அச்சமம் அவர் மனதுக்குள் இருந்தது ராஜாங்கத்தில் நுழைகிறோம் நம் இனம் ஒரு சிறுபான்மை ஆத்திரப்பட்டு யாரும் ஏதேனும் செய்துவிட்டால் இஸ்ரோவேலிலிருந்து கப்பற்படையாக வரப்போகிறது என்றே அவர் பயந்தார் பிரதானமாக நாராயண நம்பூதிரியை பற்றிய பயமே அவருக்கு அதிகமாக இருந்தது அரேபியர்களோ சலீமாவை ராணியாக்கி பார்க்க விரும்புகிறார்கள் என்றாலும் யூஜியான அந்த இடத்தை பெற முயன்றால் ஏற்படக்கூடிய நியாயமான சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று அஞ்சினார்கள் சலீமாவோடு சேரமான் உறவு கொண்டு விட்டதால் தங்கள் முடிவை வற்புறுத்தாமல் இருக்க வேண்டுமே அவர்களால் இருக்க அவர்களால் முடியவில்லை புதிய உரிமைக்கு போராடும் இந்த இரண்டு பேர்தான் கேரளத்து மக்கள் கண்களில் தெரிந்தார்களே தவிர பாரம்பரிய உரிமைக்காரியப்பட்ட திராணி எத்தகைய கேள்விக்குறிக்கும் அப்பாற்பட்டவள் பத்மாவதி என்னும் பரிதாபத்துக்குரிய தங்கச்சிலை அவளை பற்றி யார் சிந்தித்தார்கள் நாராயணன் நம்பூதிரி சிந்தித்தார் ஆம் அவர் மட்டுமே சிந்தித்தார் அதற்காகவும் அவர் மன்னரின் காதலுக்கு எதிரான போராட்டத்தில் இறங்கினார் ஆனால் எவளை காப்பாற்றுவது தன் நோக்கங்களில் ஒன்று என்று நம்பினாரோ அவள் அந்த பத்மாவதி இந்த போராட்டத்துக்கு தயாராக இல்லை மயில் சிறகை விரிப்பதிலே தன் அழகு இருக்கிறது என்று கருதினால் அதை மூடி வைத்து அழகு பார்க்க இறைவன் கூட விரும்ப மாட்டான் தனது நாயகனது மனோதர்மங்களுக்கு தான் குறுக்கே நிற்பது மேலும் தன் மீது வெறுப்பை வளர்க்குமே அன்றி காதலை வளர்க்காது என்பதை அவள் அறிவாள் நம்பூதிரியிடம் மாதாடி பயனில்லை என்பதால் திருவிதாங்கோட்டை விட்டு அவர் புறப்படும் வரை அவள் மார்த்தாண்டவர்மனின் முன்னால் வரவில்லை அந்த புறத்தில் அவள் விம்மினாள் மெல்லிலங்கோதை அவளுக்கு ஆறுதல் சொன்னாள் திருவிதாங்கோட்டு சிறைச்சாலையிலிருந்து ஒரு சரியான முடிவுக்கு வரும் வரை சேரமானை விடுவிப்பதில்லை என்று உறுதியை மார்த்தாண்டவர்மனிடம் பெற்றுக்கொண்டு சாஸ்திரத்தை எழுத நம்பூதிரி திருவஞ்சைக் களத்தை நோக்கி புறப்பட்டார் அவர் சென்றுவிட்டார் என்ற அவர் சென்றுவிட்டார் என்ற செய்தி அறிந்து அரண்மனை பூஜை மண்டபத்தில் அமர்ந்திருந்த தம்பி மார்த்தாண்டவர்மனை நோக்கி தயங்கி தயங்கி வந்தாள் பத்மாவதி கூடவே தளிர்நடை போட்டு வந்தால் மெல்லிள கோதை தம்பி என்று அழைக்கவும் மார்த்தாண்டவர்மனின் பூஜை ஒலி மணியை ஒலிக்கவும் சரியாக இருந்தது இந்த குரலை அவன் கேட்டான் அந்த ஒலியை அவள் கேட்டாள் இந்த ஆலயத்து மணி எப்போதும் ஒலிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது போல் இந்த மாங்கல்ய மணியும் ஒலிக்க வேண்டும் என்று நீ விரும்பவில்லையா தம்பி என்று கேட்டாள் பத்மாவதி உன் மாங்கல்யத்துக்கு ஒரு நாளும் ஆபத்தில்லை என்றான் மார்த்தாண்டவர்மன் என் கண்ணீர்த்து தினந்தோறும் அதன் மீது விழுந்து சிதறிக் கொண்டிருக்கும் பொழுது அது ஆபத்தில் இருந்தால் என்ன பயன் என்று கேட்டாள் பத்மாவதி கண்ணீர் நாம் முயன்றால் நிறுத்தக்கூடிய ஒன்றுதான் தனி மனிதரின் கண்ணீர் அவர்கள் மனத்தையே மையமாக கொண்டு ஊற்றடுக்கிறது ஆனால் ஒரு நாட்டின் கண்ணீர் யார் அந்த மணிமகடத்துக்கு உரியவரோ அவரால் உருவாக்கப்படுகிறது அவரை மக்கள் திருத்த வேண்டும் அல்லது மகேசன் திருத்த வேண்டும் அவர் திருந்திவிட்டால் மக்களின் கண்ணீர் நின்றுவிடும் முன்கண்ணீரும் கூட என்றான் மாத்தாண்டவர்மன் தம்பியின் தத்துவம் எனக்கு விளங்குகிறது ஆனால் என் தலைவனின் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பமாக இருக்க வேண்டும் என்று ஆகிவிட்ட பிறகு நான் மக்களில் இருக்க முடியாது இது திருத்தக்கூடிய ஒன்றல்ல யூஜியானாவை அவரிடமிருந்து பிரிப்பதில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டதாக கருதினீர்கள் ஆனால் அவரோ அதையே ஒரு வஞ்சமாக எடுத்துக்கொண்டு விட்டார் இந்த காதலுக்காக அவர் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அது மரணமாக இருந்துவிட்டால் கால காலங்களுக்கு கலங்கப் போவது நீயோ தம்பிரான் சுவாமியோ அல்ல என்றாள் பத்மாவதி இப்போது என்ன என்னதான் செய்ய சொல்கிறாய் என்றான் மார்த்தாண்டவர்மன் அவரை அவர் விருப்பம் போல விட்டுவிட சொல்கிறேன் என்றால் பத்மாவதி நாடு கொந்தளிக்கும் என்றான் மார்த்தாண்டவர்மன் அதை நான் சமாளிக்கிறேன் என்றால் பத்மாவதி அவ்வளவு அரசியல் துணிவு உனக்கு வந்து விட்டதா என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் கணவனை பிரிந்த பிறகு கையற நிலையில் கண்ணீர் வடைத்து நான்கு சுவர்களுக்கு நடுவில் நடுங்கி கிடந்த கண்ணைதான் கணவனுக்கு ஆபத்து என்றதும் கடும் புலியாக மாறினாள் அந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் அதிக தூரம் இல்லையே தம்பி என்றாள் பத்மாவதி இதில் தலையிடாமல் இருக்கத்தான் நானும் விரும்பினேன் ஆனால் பந்தமாசமும் நாட்டு பற்றம் தம்பிரான் சுவாமிகளின் கட்டடையும் என்னை இதில் சிக்க வைத்தன எனது லௌகிக விஷயங்களில் கூட நான் அக்கறையை குறைத்து கொண்டுள்ள நேரம் இது இதில் ஏன் நான் இவ்வளவு அக்கறை காட்டுகிறேன் நாட்டு மக்கள் உன் மாங்கல்யம் அத்தனைக்கும் நன்மையாக தம்பிரான் சுவாமிக்காக இதற்கு ஒப்புக்கொண்ட உனக்காக பின்வாங்க தயார் ஆனால் எதிர்காலத்தில் சமய குழப்பங்கள் நேருமானார் அதன் விளைவுகளை நீயும் சேர்ந்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்றான் மார்த்தாண்டவர்மன் எதையும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று ஆர்வத்தோடு கூறினால் பத்மாவதி இதுவரையில் வாய் திறக்காத மெல்லளம் கோதை அவர்களை அவர்கள் விருப்பப்படி விட்டுவிடுங்கள் என்றாள் அன்புக்கு கட்டுப்பட்ட வேநாட்டடிகள் தன் இடுப்பில் இருந்த சிறைச்சாலை சாவியை எடுத்து பத்மாவதியின் கையில் கொடுத்த போது யூஜி ஆனா முன்பு தங்கியிருந்த பழைய மாளிகையின் சாவியை எடுத்து யூஜி ஆனா கையில் கொடுத்தார் நாராயண நம்புதிரி ஆம் திருவஞ்சை கணத்துக்கு வந்து சேர்ந்த அவர் யுஜி யோகோவாவையும் மட்டும் அழைத்து வர நம்பூதிரிகள் சபையிலேயே அவளை அங்கீகரிப்பது போல பேசினார் பட்டத்துக்கு ஒரு ராணிதான் இருக்க முடியும் ஆனால் பக்கத்தில் பல ராணிகள் இருக்கலாம் அவர்களையும் இனம் அங்கீகரிப்பதே நாட்டு நல்லது உங்களை நான் அறிவேன் எந்த சிக்கலும் முளைக்காமல் இருக்கவே உங்களை இஸ்ரேவியலுக்கு கப்பல் ஏற்ற ஏற்பாடு செய்தேன் ஆனால் இப்போது முளைத்துள்ள சிக்கல் எங்கள் சமயத்துக்கே விடுக்கப்பட்ட சவாலாக அமைந்துவிட்டது என்னுடைய கணக்கில் புது சிக்கலை தீர்க்கும் பொறுப்பு பழைய சிக்கலில் தான் இருக்கிறது சேரமானின் நன்மையே சேர நலனே உன் ஆசையென்றால் இது நீ ஒத்துழைக்க வேண்டும் என்றார் நம்பூதிரி சேரநாட்டின் பழக்க வழக்கங்களை யூஜியான அறிவாள் அவள் நம்பூதிரியின் காலில் விழுந்து வணங்கினால் தன் குழந்தையையும் அவர் காரடியில் வைத்தார் குழந்தையை தூக்காமலேயே அதை பார்த்துச் சிரித்த நம்பூதிரி சேரநாட்டில் ஒரு புதிய வம்சத்துக்கு அடிக்கல் இது எதிர்காலத்தில் ஒரு கலப்பு இனம் இங்கே உருவாகப் போகிறது அதை நான் வரவேற்கிறேன் நாங்கள் நாங்களாகவே இருந்து கொண்டு எங்கள் ரத்தத்தில் ஒரு இனம் தோன்றுமானால் அதை அங்கீகரிப்பதில் எங்களுக்கு மறுப்பில்லை ஆனால் எங்கள் கழுத்தில் வேறொரு குறியை அணிந்துகொள்ள நாங்கள் விரும்ப மாட்டோம் நீங்களும் அதை மாட்டீர்கள் இவை நமக்குள் இருக்கட்டும் நான் எப்போது என்ன சொல்கிறேனோ அப்போது அதை நீ செய்ய வேண்டும் அது உனக்கும் நல்லது நீ விரும்புகிற கேரள தேசத்திற்கும் நல்லது என்றார் யூஜியானா தலை குனிந்து குழந்தையை தூக்கி யோகோவாவிடம் கொடுத்தார் அதுவரை கை கட்டி நின்ற யோகோவா குழந்தையை வாங்கி தோளில் சாய்த்து கொண்டார் இருவரும் தங்கள் பழைய அரண்மனையை நோக்கிச் சென்று காவலர்களை கடந்து மாளிகை கதவை திறந்த அங்கே திருவிதாங்கோட்டு சிறை கதவை திறந்தாள் பத்மாவதி சேரமானின் மடியில் சலிமான் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் சேரமான் அந்த குழந்தையை அனைத்தபடி மெய்மறந்திருந்தார் கதவு திறந்த சப்தம் கேட்டும் சலிமா விழிக்கவில்லை சேரமான் பத்மாவதியை கண்டு திகைத்தார் என்றாலும் இவள் தூக்கத்தை கலைக்காதே என்பதைப் போல சல்கை காட்டினார் கணவன் மடியில் வேரொருத்தி அதுவே ஒரு குலமகளின் கண்ணீருக்கு போதுமானது ஆனால் அவளுக்கே தன்னை சேவை செய்ய சொன்னால் அதுவே ஒரு குலமகளில் மரணத்துக்கு போதுமானது இரண்டையும் தன் ஆத்மசக்தியால் தாங்கிக் கொண்டாள் பத்மாவதி இப்போது அவள் சேரமானின் மனைவி அல்ல ஒரு தெய்வீக தியாகி தலை குனிந்தபடியே சிறை கதவியின் சாவியை சேரமானிடம் நீட்டினாள் பத்மாவதி அதை வாங்கி கொண்ட சேரமான் போகலாம் என்பது போல சபிங்கை செய்தார் அவள் பின்னங்காராலேயே நடந்து ஒரு அடிமையைப் போல வெளியே வந்தாள் சிறைக்காவலர்களில் ஒருவன் குதிரை தயாராக இருக்கிறது என்றான் அவனையும் சப்தம் செய்யாதே என்று ஜாடை காட்டினார் சேரமான் மெய் மறந்து தூங்கிக் கொண்டிருந்த சலீமா ஒரு சில நாழிகைகள் கழித்தே விழித்தாள் பத்மாவதி வந்த செய்தியையோ தங்களை விடுதலை செய்ததையோ சேரமான் அவளுக்கு சொல்லவில்லை நாம் திருவஞ்சைக்களத்துக்கு புறப்படுகிறோம் என்றே அவர் சொன்னார் எப்படி எப்படி என்று கேட்டால் சலீமா எல்லாம் பிறகு என்று சொன்ன சேரமான் அவளை மார்போடு சேர்த்து தூக்கி குதிரையில் உட்கார வைத்தார் சேரமானும் சலீமாவும் அரண்மனைக்குள் நுழைந்த பொழுது நாராயண நம்பூதிரி அங்கே இல்லை ஆரத்தித்தற்றோடு பத்மாவதி வந்தாள் அடுத்தது பத்தொன்பதாவது சேப்டர் குது குருவை வென்ற சீடன்